நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் ரெப்போ இணைக்கப்பட்ட வட்டி விகிதங்களை கட்டாயமாக்கியது இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டு தங்கத்தின் இருப்பு அதிகமுள்ள நாடு அமெரிக்கா மூன்று போபிடோரா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது அசாம் மாநிலத்தில் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் எந்த நாடு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட உள்ளது இரண்டு சர்வதேச தொண்டு தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது மூன்று ஈட் ரைட் இந்தியா இயக்கத்தை எந்த அமைச்சர் தொடங்கினார் நன்றி மீண்டும் சந்திப்போம்